வணக்கம் நச்சினையின் தொள்ளாயிரத்தி பனிரெண்டாவது செய்தி சேவை நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி பதினாலு கார்த்திகை மாதம் நான்காம் நாள் திங்கட்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிமுகம் சே ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் சென்னை தேனாம்பேட்டை டி எம் எஸ் அருகே அண்ணா சாலையில் ஏற்பட்டுள்ளது அண்ணா ஏற்பட்ட பள்ளத்தை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் தமிழக மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து சரிதான் என்று தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் தமிழகத்தில் மக்கள் ஆட்சி உருவாக்க திமுக அதிமுக அல்லாத மற்ற கட்சிகள் பாமக தலைமையை ஏற்க வேண்டும் பாஜகவுக்கு அழைப்பு இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நேரடியாக அழைப்பு கொடுக்கிறோம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் பி நிறுவனம் தனது போஸ்ட் பெய்டு மொபைல் போன் வாடிக்கையாளர்களுக்கு அறுபது சதவீத சலுகை அறிவித்துள்ளது ஆய்வுக்குச் சென்ற ஆளுநர் கிரண்பேடியை மக்கள் முற்றுகையிட முயற்சி செய்தனர் ராஜ்நிவாசிக்கு வாருங்கள் என்று அவர் அழைத்தார் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெயிலுக்கு இடையே எப்பொழுது வேண்டுமானால் மழை பெய்யலாம் என்று தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் கூறியுள்ளார் திமுக தலைவர் கருணாநிதி அழைத்தால் தீவிர அரசியலில் ஈடுபடுவேன் என்று முக அழகிரி கூறியுள்ளார் போட்டித் தேர்வில் பிற மாநிலத்தவரை அனுமதிக்கும் வகையில் டிஎன்பிஎஸ்இ விதிகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார் ஏரி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் நிரம்பியது இதனை பொதுமக்கள் ஆடு வெட்டி செய்து கொண்டாடினார் இந்திய செய்திகள் நாடு முழுவதும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதே மத்திய அரசின் கடமை என மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஸ்ரீநகரின் புறநகர் ஜாகுரா பகுதியில் நடைபெற்ற தாக்குதலுக்கு ஐ எஸ் செய்தி அமாக் நிறுவனம் பொறுப்பேற்றுள்ளது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நூறாவது பிறந்த நாள் கொண்டாடுவதை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அஞ்சலி செலுத்தினார் ஒளிபரப்பாக மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு யோசனைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் கேரள மாநிலம் கொச்சியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பங்கேற்றார் திருச்சானூர் பத்மாவதி தாயார் பிரம்மோற்சவ விழாவின் நான்காம் நாளான நேற்று முன்தினம் காலையை கற்பக விரிட்ச வாகனத்தில் தாயார் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக ராகுல் காந்தியை காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஐக்கிய ஜனதாதளம் கட்சி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த நிதிஷ்குமாருக்கு தேர்தல் ஆணையம் உரிமை வழங்கியுள்ளது இதை எதிர்த்து ஜனநாயக ரீதியாகவும் போராடுவேன் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் சரத்யாதவ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா அளித்த உறுதிமொழியை ஏற்று தனியார் மருத்துவர்கள் நேற்று முதல் தங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்ப பெற்றனர் அகல்நாட்டுச் செய்திகள் ஜிம்பாபி அதிபர் ராபர்ட் மொகாபே பதவியை என்று ஆளும் கட்சி எச்சரித்துள்ளது அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பில்லை என்று வடகொரியா தெரிவித்துள்ளது அர்ஜென்டினா கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் நாற்பத்தி பணியாளர்களுடன் தெற்கு அட்லாண்டிக் கடலில் திடீரென மாயமானது இலங்கையின் காலி மாகாண பகுதிகளில் பெரும்பான்மை பௌத்தர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே கலவரம் இடித்துள்ளது அங்கு ஊரடங்கு அமல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு உலக அழகியாக இந்தியாவைச் சேர்ந்த மனுஷி சில்லர் தேர்வாக்கியுள்ளார் பிரபல டென்னிஸ் வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸின் புளோரிடா இல்லம் திருடர்களால் சுவரையிடப்பட்டது இதையடுத்து அங்கிருந்த இரண்டு கோடி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் திருடப்பட்டுள்ளன பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் நெருங்கிய உறவினர்கள் மீதும் ஊழல் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்படலாம் என தெரிகிறது அமெரிக்க பாதுகாப்பு பட்ஜெட் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சிரியாவில் நடத்தப்பட்ட ரசாயன தாக்குதல்கள் குறித்து ஐநா விசாரிக்க வகை செய்யும் தீர்மானத்தை ரஷ்யா தனது வீட்டு அதிகாரத்தால் ரத்து செய்தது ராணுவத்தால் வீட்டு சிறை காவலில் வைக்கப்பட்ட ஜிம்பாபே அதிபர் மொஹாபே முதன்முறையாக பொது ஒன்றில் பங்கேற்றுள்ளார் வணிகச் செய்திகள் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் செப்டம்பர் காலாண்டு நிகரம் இருபத்தி நான்கு சதவீதம் உயர்ந்து ரூபாய் உயர்ந்திருக்கிறது சில மாதங்களுக்கு முன்னர் மூடி தரமதிப்பீடு முறை தவறு என விமர்சித்த மத்திய அரசே தற்போது வெளியாகியுள்ள மூடி தரமதிப்பீடு குறித்து அதிக மகிழ்ச்சி அடைகிறது என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்க விவசாயத்தை ஒரு வியாபாரமாக நடத்த வேண்டும் என்று மைக்ரோசாப்ட் நிறுவன தலைவர் பில்கிட்ஸ் விசாகப்பட்டினத்தில் நடந்த சர்வதேச விவசாய தெரிவித்துள்ளார் வட மாநிலங்களில் திருமண சீசன் தொடங்கியுள்ளது சர்வதேச சந்தையில் தங்கமுறை உயர்ந்துள்ளது எச் என்பி விசா வைத்திருப்பவர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளத்தை அறுபதாயிரம் டாலர்களிலிருந்து டாலர்களாக அதிகரிக்கும் சட்ட மசோதாவுக்கு காங்கிரஸ் மட்ட கமிட்டி ஒப்புதல் அளித்துள்ளதால் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று நிபுணர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான பாரதி ஏர்டெல் கார்பன் மொபைல்ஸுடன் கூட்டுறவு மேற்கொண்டு இரண்டு புதிய குறைந்த விலையில் போன்களை அறிமுகம் செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் கொல்கத்தா டெஸ்ட் போட்டியின் நான்காம் நாளான நேற்று இலங்கை அணியை இருநூற்று ரன்களுக்கு சுருட்டிய பிறகு இந்திய தொடக்க வீரர்கள் ஷிகர்தவன் கே ராகுல் அதிரடியாக இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்புக்கு நூற்று ரன்கள் எடுத்துள்ளது ஸ்வீடன் ஓபன் டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சரத்கமல் சத்யன் ஞானசேகரன் ஜோடி வெண்கலப் பதக்கம் வென்றது எழுபதாவது ஆண்டு சுதந்திர தின கொண்டாடத்தை முன்னிட்டு இலங்கை கிரிக்கெட் வாரியம் மூன்று நாடுகள் பங்கேற்கும் டி தொடரை நடத்த திட்டமிட்டுள்ளது கான்பூரில் நடைபெறும் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் உத்தரப்பிரதேச அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மணிஷ் பாண்டே இரட்டை சதம் விளாசினார் பிரபல டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் அவரது காதலரான அலெக்ஸ் ஒஹானியாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார் பெரும் துறைமுகங்களுக்கு இடையிலான அகில இந்திய கபடி போட்டியில் தூத்துக்குடி வாகுசி துறைமுகம் சென்னை துறைமுக அணிகள் வெற்றி பெற்றுள்ளன சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரின் நடப்பு சாம்பியனான இந்தியாவின் பி சிந்து காலிறுதியில் எண்பத்தி ஒன்பதாம் நிலை வீராங்கனையிடம் தோல்வியடைந்தார் திரைச்செய்திகள் அறுபத்தி எட்டு நாட்கள் சென்சார் விதியை பின்பற்றாததால் ஜஸ்டிஸ் லீக் படத்தின் தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தி பதிப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன நிதின் சத்யா தயாரிப்பில் ஜெய் நாயகனாக நடிக்கவுள்ள படத்துக்கு ஜருகண்டி என தலைப்பிட்டிருக்கிறார்கள் பாலாவின் நாச்சியார் படத்துக்காக இளையராஜா இசையில் ஜி பிரகாஷ் பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார் இரண்டு பாகங்களாக வெளியாகி உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்த பாகுபலி படத்துக்குப் பிறகு அனுஷ்கா நடிக்கும் பாகமதி திரைப்படம் ஜனவரி இருபத்தி தேதி வெளியாகிறது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறுவடைகின்றன நற்றினையின் செய்தி சேவை தங்களுக்கு எந்த வகையில் பயனளிக்கிறது இதில் வேறு ஏதேனும் மாற்றங்கள் செய்ய விரும்புகிறீர்களா போன்ற தகவல்களை இன்போ அட் நற்றினை டாட் ஓ ஆர்ஜி என்ற முகவரிக்கு இமெயில் மூலமாகவோ அல்லது எண்பத்தி இரண்டு இருபது தொள்ளாயிரத்தி என்ற எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்